வெங்குருதி வந்திழிய வெந்தளல் போல் கூந்தலாளை மண்ஷேர முலையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்னும் விண்ஷேரும் இளந்திங்கள் அகடுறிஞ்சு மணிமாடமல்கு செல்வத் தன்சேரை எம்பெருமான் தாழ்த்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே திருமங்கையாழ்வார் திருச்சேரை சாரநாதப் பெருமானைப் பாடுகிறார் வெம்பெருவனுடைய அடியார்களோடே தான் சேர வேண்டும் அவனை தொழும் பெரியோர்களாரோ அவர்கள் திருவடிகளை தம் தலையால் தரிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறார் திருச்சேரை பஞ்சசார கஷேத்திரம் இஷேத்திரம் இப்பாடலை பற்றிய ஒரு அழகான கதை உண்டு ரசிக்கத்தக்க ஐதிஹ்யம் ஒரு சுவாமி திருச்சேரைப் பெருமானை சேவிப்பதற்காக வந்தார் வந்தவர் இப்பாடலை கேட்டவுடன் இப்பெருமானை நாம் தரிசிப்பதாக இல்லை என்று வெளியேறினார் பக்தர்களுக்கு வியப்பு என்ன இந்த சுவாமி ஏன் பெருமானை சேவிக்க மறுக்கிறார் அவர் பதில் கூறினார் நான் திருமங்கையாழ்வாரிடத்தில் அபசாரப்பட தயாராக இல்லை வியப்பாக உள்ளதே திருச்சேரை சாரநாதனை வணங்குவதற்கும் இடத்தில் அபசாரப்படுவதற்கும் என்ன தொடர்பு தொடர்பு உள்ளது திருமங்கையாழ்வார் இப்பெருமானை பாடும் இந்த பாடலில் செல்வ தன்ஷேரை எம்பெருமான் தாழ்த்தொழுவார் கான்மின் என் தலைமேலாரே சாரநாதப் பெருமானை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் திருவடிகளை என் தலையால் தாங்குவேன் என்று வேண்டுகிறார் இந்த சுவாமி கூறினார் இப்போது நான் திருச்சேரை பெருமானை சேமித்துவிட்டு வந்தால் உடனே நான் தஞ்சேர எம்பெருமான் தாழ்த்தொழுவாராகி விடுவேன் அவனுடைய அடியவனாகி விடுவேன் திருமங்கையாழ்வார் பிடிவாதமாக உடனே என் காலை தூக்கி தன் தலையில் வைத்துக் கொள்வார் திருவங்கையாழ்வார் தலையில் என் கால் படலாமா இந்த நீச்சன் கால் பட்டு அபசாரப்படலாமா ஆகையால் தான் வம்பே வேண்டாம் திருச்சேரை பெருமானை சேவிக்கவே போக வேண்டாம் என்று அந்த சுவாமி கூறினாராம் நல்ல கதை அல்லவா அந்த சுவாமியின் பாவசுத்தி பண்பு அப்படி நாம் அவர் அருகில் கூட இல்லை கண்டிப்பாக திருச்சேரை பெருமானையும் சேவிப்போம் அவரை பாடிய திருமங்கையாழ்வாரையும் வணங்கி அவர் திருவடிகளையே நம் தலையார தாங்குவோம் இது பஞ்ச சாரக் கஷேத்திரம் ஐந்து சாரம் சாரக்ஷேத்ரம் பூமியே சாரமானது சார புஷ்கரணி திருக்குளம் சாரமானது சார விமானம் விமானமே சாரம் சாரநாயக்கி தாயார் பிராட்டி மகாலட்சுமி சாரநாயக்கி சாரநாத பெருமான் பெருமானே சாரநாதன் சாரம் தேர்ந்தது தரிசனம் கொடுக்கிறார் இப்படி பேர் ஏற்பட்டது இது ஏன் சாரக்ஷேத்திரம் கதையை புராணத்தில் உற்று நோக்குவோம் ஓர் முறை சிருஷ்டி தொடங்கும் போது பிரமன் சிறிது மண்ணெடுத்து ஒரு குடம் செய்து அதில் வேதங்கள் வித்துக்கள் ஆகியவற்றை வைத்து காத்தான் ஆனால் அந்த மண் பானை உடைந்து போக என்ன செய்வதென்னு அறியாமல் பெருமானை குறித்து செய்தார் அப்போது பகவான் தனக்கு மிகவும் பிடித்தமான சாரக்ஷேத்திரத்துக்கு போய் மண்ணெடுத்து குடம் செய்ய பிரமனுக்கு ஆணையிட்டார் பிரம்மாவும் அப்படியே செய்தார் சிருஷ்டி தொடர்ந்து நடந்தது அவர் மண்ணெடுத்த இடமே போது சாரபுஷ்கரணி அதுவே சாரக் கேத்திரம் உலகத்தையே உருவாக்கி கொடுத்த மண்ணல்லவா எவ்வளவு சாரமாக இருக்க வேண்டும் இது கஷேத்திரத்தின் பெயர் காரணம் பகவான் இங்கே சாரநாத பெருமானாக உள்ளார் மாமதலை பிரானாக திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தார் எப்படி பெருமான் இங்கு எழுந்துருளினார் ஏன் இந்த பெயர் ஏற்பட்டது இங்கே நின்ன திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பகவான் அற்புதமாக எழுந்துருளியுள்ளார் சாரநாதன் குழந்த வடிவத்திலேயும் பெருமான் காட்சி கொடுக்கிறார் எப்படி இத்தனை காட்சி காவேரி தாயாரோடே தொடர்பு கொண்டது இத்திருத்தலாம் ஒரு முறை விந்தியமலையினுடைய அடிவாரத்தில் பல நதிகளும் சேர்ந்து விளையாடினர் மேற்கொண்டு பெருமானை குறித்து தவம் புரிந்தனர் யமுனை சரஸ்வதி சிந்து காவேரி கோதாவரி கங்கா இது முதலான நதிகள் அப்போது விஸ்வாவசு என்னும் கந்தர்வன் இவர்களை கண்டு கும்பிட்டான் வணங்கினான் ஒத்தருக்கொத்தர் பிணக்கு யாரை கும்பிட்டிருப்பான் மொத்த கூட்டத்தையுமா அல்லது எங்களில் ஒருத்தியா ஒருத்தொருக்கொருத்தர் சண்டை வலுத்தது இறுதியாய் கங்கைக்கும் காவிரிக்கும் போட்டி இருவரும் பிரம நடத்தே சென்றார்கள் அவரோ திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமே கங்கை அவருடைய பாதஸ்பர்ஷம் கிட்டியபடியால் கங்கையை சிறந்தவள் என்று தீர்ப்பு கூறினாள் காவிரிக்கு வருத்தம் பிரம்மாவை பிரார்த்திக்க இது என்னால் உனக்கு கங்கைக்கு சமமாக பெருமை கொடுக்க முடியாது திருமாலை சென்று வேண்டுவாய் என்றார் திருமாலும் சாரேத்திரத்துக்கு போய் தவம்புரிய சொன்னார் காவிரி வந்தாள் குளிரிலும் வெயிலிலும் பெருமானை குறித்து தவம்புரிய ஸ்ரீமன் நாராயணன் தைமாசம் பூசநக்சத்திரத்தன்று சிறு குழந்தையாய் கோட்டி சூரியர்களுக்கு சமமாக ஒளியோடே இவளுக்கு காட்சி கொடுத்தான் இது வெறும் குழந்தை அல்ல மதலை அல்லன் இவன் பெரும் பிரான் என்று தெரிந்து கொண்ட காவிரி பெருமானை பிரார்த்தித்தாள் தொழுதாள் உடனே பெருமான் தன்னுடைய குழந்தை வேடத்தை மறைத்து கொண்டு கருடவாகனார் உடனாய் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி தனிக்கோயில் மகாலட்சுமி சாரணாயிக்கு தாயார் என்று தேவிமார்களெல்லாம் புடை சூழ இவளுக்கு காட்சி கொடுத்தான் உனக்கென்ன வேணும் என்று வேண்டினான் காவிரியோ கங்கையோடைய சாமியம் வேண்டும் என்று தானே கேட்டிருக்க வேண்டும் பெருமானை சேவித்த ஆனந்தத்தில் அதெல்லாம் மறந்து போய் தனக்கென்று எதையும் கேட்க தோணாமல் இதே திருக்கோலத்தோடே திருச்சேரையில் நீ எப்போதும் சேவை சாதிக்க வேண்டும் கோட்டானு கோடி பக்தர்கள் உன்னை சேவித்து பாபங்கள் நீங்கி உன் திருவடியையே அடைய வேண்டும் இதே கோலத்தில் இருப்பாய் என்று பிரார்த்திக்க அப்போதிலிருந்தே பெருமான இவ்விடத்தில் சாரநாத பெருமானாக காவிரி தாயாருக்காகவே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் பிற்பாடு காவிரியின் வேண்டுகோளையும் நிறைவேற்றி வைத்தான் இதே காவிரி திருவரங்கத்தை சுற்றி ஓடி பெரிய பெருமாள் திருவரங்கநாதனுடைய திருவடிகளை தொட்டவுடன் கங்கையோடே சமமான நிலையை அடைந்தாள் என்று ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் சாரநாத பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் சாரநாயக்கி தாயார் சாரநாச்சியார் சாரபுஷ்கரணி சாரவிமானம் இங்கே மூலவர் தன் கையில் பத்மம் பிடித்துக் சங்கச்சக்கரங்களை தவிர தாமரை மலரையும் பற்றியிருப்பது தனிச்சிறப்பு இங்கே குழந்தை வடிவத்தில் மா மதலை பிரானாய் பெருமானே காட்சி கொடுக்கிறார் சத்திய கீர்த்தி என்னும் சோழமன்னவன் தான் புத்திரப்பேர் இல்லாது துன்பப்பட இவ்வெம்பெருமானை பிரார்த்தித்து புத்திரப்பேர் அடைந்து மண்டபம் கோபுரம் பிராகாரங்கள் முதலான பல திருப்பணிகளையும் செய்து வைத்தான் ஓர் வியப்பான கதை தஞ்சையை மண்ணை ஆண்டு வந்தவன் அழகிய மணவாளர் நரசபூபாலர் அவர் இந்த திருக்கோயில் சாரநாதனை சேர்ந்தவர் இத்திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் ஆனால் மன்னனோ தஞ்சையிலிருந்து மன்னார்குடி ராஜகோபால திருக்கோயிலின் திருப்பணிக்காக வண்டி வண்டியாக மணலையும் கற்களையும் அனுப்பி கொண்டிருந்தான் நரசபூபாலருக்கு திருச்சேரைக்கு திருப்பணி செய்ய ஆசை ஓரொரு வண்டியும் போகும் ஒரு வண்டிக்கு ஒரு கல்லாக திருச்சேரையில் இறக்கி வைக்க தொடங்கினார் என்ன தைரியம் மன்னனுக்கு செய்தி எட்டிற்று இதை நேரே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக திருச்சேரைக்கு வந்தான் வியப்பு நரசபூபாலர் மந்திரி மய பயந்து போய் பெருமான குறித்து பிரார்த்தித்தார் ராஜகோபால சுவாமியே நீதான் காத்து கொடுக்க வேண்டும் திருச்சேரை பெருமாளுக்காக நான் கைங்கரியம் செய்தேன் என்னை காட்டி கொடுக்காதேன் ராஜகோபாலனும் இசைந்தான் மன்னன் திருச்சேரை அடைந்தான் பெருமானை சேவிக்க திருச்சேரை சாரநாத பெருமான் ராஜகோபாலனாகவே காட்சி கொடுக்க ஓ இங்கும் ராஜகோபாலனுக்குத்தான் திருப்பணி நடக்கிறது போலும் என்று மன்னன் திருப்தி பட்டான் மேலும் மந்திரியை பற்றி செய்தி கள்ளிப்பட்டு ஓ இவ்வளவு ஆசையாய் இவ்வெம்பெருமான் பேரில் நாமே இந்த திருப்பணியை முடித்து கொடுப்போம் என்று செய்ததாக வரலாறு கூறுகிறது சார புஷ்கரணியின் கரையில் காவேரி தாயாருக்கு தனி கோயில் உள்ளது மேலும் புஷ்கரணிக்கு ஓர் திக்கில் ஆஞ்சநேயர் வரப்பிரசாதியாக காட்சி கொடுக்கிறார் அத்புத திருத்தலம் தன்ஷேரை எம்பெருமான் தாழ் தொழ அந்த பெருமானின் அருள் பெற வேண்டும் மேலும் திருவங்கமன்னன் கூறுகிறார் வாளரக்கன் தென்னிலங்கை வஞ்சமத்து பொன்னி வீழன் போராளும் சிலையதனால் புருகனகள் போக்குவித்தாய் என்னும் தாராளும் வரைமார்வன் தன்சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒருகாலும் பிரிகிலேனே தன்சேர எம்பெருமான் பேராளன் அவனுடைய பெயரை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அந்த பெரியோர்களை ஒரு காலம் நான் பிரியமாட்டேன் அவர்களோட சேர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த பத்து பாசரங்களிலும் திருமங்கையாழ்வார் பக்த பாகவதீ வைஷ்ணவ பிரபாவத்தையே கூறுகிறார் பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பதை விட அவன் அடியார்க்கு அடிமைப்பட்டிருத்தல் தனிச்சிறப்பு அதை திருமங்கையாழ்வார் வெளியிட்ட திருத்தலம் சாரக்ஷேத்திரம் திருச்சேரை நாமும் திருச்சேரையம்பெருமானுடைய திருவடி தொழுவார்களோடைய கூடி இருந்து சாரநாதப் பெருமாள் சாரநாயக்கித் தாயார் மாமகலைப் பெருமான் அனைவரையும் தரிசிப்போம் பேறு பெறுவோம் வாரீர்